அகண்டமண்டம் வப்த ீிாமூர் சுந்திரம் <coughs> யனூத்திரீங்க மதுி கி நித்தியை ஓ பூர்ணமூர் பூர் பூர்ணமுதாய பூர்ணமேவிஷா முதல் மந்திரத்திலிருந்தே படிக்கலாம் மைத்திரேயோ வாக்கிய உத அஹமஸ்மி அந்த கரவீதி साहो சாஹோமை எண்ணுமோ சர்வீ பிவீ வின பூர்ணா சாத் கதம் தினம்தீ நேத்தி வாச்சவிய जीवितं, जीवितं, नाशास्ति ஜீவி சமத்தியூ நாச்ச மைத்தேயீன किमहम तेन कुर्याम கிஹம் தின குறியம் எதேன் வேத தடே மே ப்ரூதி சோவாச்சாக்கிய प्रियं சதி பிரிவாஷ் मे வியாமிச்சாண மே நிசனவியா आत्मनस्तु कामाय காமா பதி புனஸ்மாய புய வித்தியா விவாத்மா விவரண காமாப்பிவ प्रियं नवा नवा अरे अरे ஆமனஸ் கிரம் ஆமா அோக்கா லோகप्रिया भवंती लोकाप्रिया भवंती आत्मनस्तु कामाय आत्मनस्तु कामाय लोकाप्रिया भवंती लोकाप्रिया भवंती नवारे देवानां कामाय नवारे देवानां कामाय देवाप्रिया भवंती देवाप्रिया भवंती आत्मनस्तु कामाय आत्मनस्तु कामाय देवाप्रिया भवंती மாய <hatred> आत्मा वा अरे श्रोतव्यः मन्तव्यः निदिध्यासितव्यः ஆ அோத்திய अरे ஆமனோ அரே मत्या विज्ञानेन வம் வித்தம் மைத்ரேயி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஆத்மவித்யை அல்லது பிரம்மவித்யையை யாக்ஞவியர் மனைவியாக இருந்த இப்பொழுது சிஷ்யாக இருக்கக்கூடிய மைத்ரேய்க்கு உபதேசம் பண்ணுகிறார் அவர் சொல்லக்கூடிய உபதேசத்தினுடைய முறை இப்படி இருக்கிறது ஆத்மாதான் பரம பிரேம ஆஸ்பதம் நமக்கு நமக்கு பரம பிரேம இருக்கிறது இந்த பரம பிரேம நம்மிடத்தில் இருக்கிறதுனால நமக்கு ஆனந்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய அனாத்மாவில் நம்ம பிரியம் வைக்கிறோம் இது விசாரம் பண்ணாததுனால தெரியவில்லை ஆராய்ச்சி செய்யாததுனால இந்த உண்மையை நாம் அறியாமல் இருக்கிறோம் ஆக பதி மேலே வச்சிருக்கிற பிரியம் பத்னி மேலே வச்சிருக்கிற பிரியம் புத்திரன் மேலே வச்சுருக்கிற பிரியம் பணத்து பணத்து பேரில் வச்சிருக்கிற பிரியம் லோக்கங்கள் தேவர்கள் பூதங்கள் சுருக்கமாக சொன்னால் எல்லாத்துலேயும் நாம் வச்சிருக்கிற பிரியம் அதுக்காக கிடையாது நமக்கு அது ஆனந்தத்தை கொடுக்கறதுனால அது மேலே பிரியம் வச்சிருக்கோம் அவர் சொல்ல விரும்புறது என்னன்னு கேட்டால் ஆனந்தம் வெளியிலேருந்து வர்றதுன்னு நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் மைத்ரேகி ஆனந்தம் எங்கேருந்தும் வெளியிலேருந்து வர்றது இல்லை ஆனந்தம் வந்து உண்மையிலேயே ஆத்மாதான் ஆனந்தமாக இருக்குது ஆத்மா ஆனந்தமாக இருக்குங்கிறதுக்கு என்ன காரணம் என்ன ஆதாரம்னு கேட்டால் நம்ம பேர்ல இருக்கிற பிரியம்தான் ஆத்மா ஆனந்தமாக இருக்கிறது என்பதற்கு பிரமாணம் எனவே ஆனந்தமாகவே இருக்கிற ஆத்மாவை நாம தெரிஞ்சு கொண்டோமே ஆனால் அதுக்கு பிறகு இன்னும் டெவலப் பண்றார் இந்த ஆனந்த ஆத்மாதான் மனைவி ஆனந்த ஆத்மாதான் புத்திரன் ஆனந்த ஆத்மாதான் எல்லாம் சர்வம் இந்த ஆனந்த ஆத்மாதான் ஏகாத்மா அல்லது சர்வாத்மான்னு புரிஞ்சுண்டா அதுக்கப்புறம் நாம் எதில் பிரியம் வச்சாலும் அந்த பிரியம் அச்சஞ்சலமான பிரியமாக இருக்கும் இல்லாட்டி துக்கம் அல்லது சுக ஆபாசம்தான் மற்றபடி நாம் வந்து உலகத்தில் எதிர்பார்க்கிற இன்பம் அல்ல அது இன்பம் மாதிரி தெரிகிற துன்பம்தான் உண்மையிலேயே அது போலி இன்பம் உண்மை இன்பம் அல்ல உண்மையான இன்பத்தை எங்கும் எதிலும் எப்பொழுதும் நாம் உணர வேண்டுமென்றால் எல்லாமே நான் என்று உணர்ந்தால்தான் முடியும் அதை அறிவால் மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியும் பேதமாக இருக்கிற எல்லா வஸ்துவும் அபேதம்தான் ஞானத்தினாலதான் முடியும் அப்படிங்கிறதுக்காக உபதேசம் பண்றார் இந்த ஆனந்த ஸ்வரூபமான ஆத்மாவை நாம் உணர வேண்டும் அதை உணர்வதற்கு தகுந்த ஆசிரியர் மூலம் சாஸ்திரங்களின் மூலம் அந்த ஆத்மாவை பற்றிய லட்சணங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் ஸ்ரவணம் பண்ணணும் அப்புறம் அதில் சந்தேகங்கள் எல்லாம் வரும் அந்த சந்தேகத்தை போக்கிக்கிறதுக்கு மனநம் பண்ணணும் யுக்தி சிந்தனை பண்ணினா சந்தேகங்களும் போயிடும் அப்புறம் நீண்ட நாள் தவறாக நமக்கு வந்து அநேகாத்மவாதமும் பேதாத்மவாதமும் நமக்கு மனசில் ரொம்ப பலமாக இருக்கிறதுனால அந்த பேதாத்ம புத்தி போகிறதுக்கு அநேகாத்ம புத்தி போகிறதுக்கு நிதித்தியாசனம் பண்ணணும் இது யுக்தி பூர்வமாக ஏகாத்மம் ஏகாத்மத்துவம் சர்வாத்மத்துவம் புரிந்துவிட்டாலும் அது நம்முடைய மனசில் ஆழமாக பதிகிறத்துக்கு நிதித்தியாசனம் பண்ணணும் ஏன்னா மனசு என்னதான் அறிவுபூர்வமாக புரிஞ்சுண்டாலும் ரொம்ப வருஷமாக விற்த்தி என்ன விற்பி பலமாக இருக்கு சர்வாத்ம விற்த்தி கிடையாது ஏகாத்ம விற்த்தி கிடையாது அத்வைத்த விற்த்தி கிடையாது பேத விறத்தி தான் ரொம்ப பலமாக இருக்குது அத்வைத்த விற்த்தி ஏகாத்ம விருத்தி அகண்டாக்கார வீமாத்தி பலமாஹணும் சொல்றம் யோகசிதம் மூணு தடவை சொல்றேன் புரியுங்கிறதுக்க அனேசிய திரும்பனியம் நலத்து மனச்சலம் தோம் எைத்தமே வசம் நேத் இதெல்லாம் நிதித்யாசனோகங்கள் பகவத்கீதையில நமக்கு தெரிஞ்சது அதத்தான் இது உபனிஷத் கொஞ்சம் பெரிய பாஷையில் போடுறது அவ்வளவுதான் அச்சவியது தான் தியாத்தியாச்சாரியர் சொன்ன வாக்கிய உபதேசம் பண்ண விஷயத்தை விடாம நினைச்சு பார்க்கணும் தச்சித்தனம் தற்கனம் அந்யோன்யம் தத் பிரபோதனம் ஏத்தேக பரத்வம் பிரம்மாபியாசம் விது புதா வேறொரு இடத்துல வேதாந்த டிண்டி முதல்ல சொல்லியிருக்கு நம்மெல்லாம் எந்ததான் என்ன தான் கர்மம் பண்ணினாலும் இந்த கர்மத்தோட பலன் வந்து பரோட்சம் இப்போ பூஜை பண்ணினா உடனே பலன் கிடைக்காது ரொம்ப நாள் அக்கிரமெல்லாம் பண்ணிவிட்டு திடீர்னு பூஜை ஆரம்பித்தா உடனே எப்படி பலன் வரும் ஆக என்னால் வந்து அப்போ உடனே கிடச்சுவிடாது என்னென்னா இதெல்லாம் பண்ணின உடனே சரியாக அது எப்படி போகும் எத்தனை ஜென்மாவிலே எவ்வளோ பண்ணி வச்சுருக்கேன் நீ இன்றைக்கி தான் புத்தி வந்து பண்ண ஆரம்பிச்சுருக்கேன் எந்த ஜென்மாவிலேயா பலனை கொடுக்கட்டும்னு பேசாமல் பண்ணிவிட்டு அதனால் உடனே அரசமரத்தை சுற்றினாலும் அடி வைத்த தொட்டு பார்த்தாலும் ஒரு பழமொழியே வந்து இப்போ குழந்தை இல்லை குழந்தை இல்லாததுனால அரச மரத்தை சுற்றினா குழந்த பறக்கும்னு யாரோ சொன்னாங்கண்ணா அதேபடி இன்றைக்கி தான் நீ வந்து புண்ணியம் பண்ண ஆரம்பிச்சிருக்க எப்படியுமா அது மாதிரி உடனே எல்லாம் கிடைக்காது அது வந்து பரோக்ஷம் உடனே தெரியாது அதனுடைய பிரயோஜனம் அப்படியே ஒரு நாளைக்கு அந்த பிரயோஜனம் கிடைச்சாலும் அனித்தியம்னு கொடுத்தும் இப்போ நாம் ஏதோ ஒரு இது காரியம் பண்ணுறோம் எனக்கு வந்து கோட்டி ரூபாய் வேணும்னு சொல்லி நான் ஒரு மகாலட்சுமி யாகம் பண்ணுறேன் வச்சுங்க ஒரு கோட்டி ரூபாய் வேணும்னு சொல்லி நான் எல்லாம் இப்போ பண்ணலை வேறுதான் நாங்கள் பாட்டு காரியம் பண்ணிகிட்டே இருப்போம் இவ்வளோதான் ஒரு மகாலட்சுமியை உத்தேசம் பண்ணி ஒரு கோட்டி ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லி ஹோமம் பண்ணுறோன்னு வச்சோங்க உடனே உடனே எப்படி கிடைக்கும் எல்லாம் லக்ஷ்மி தேவி கணக்கெல்லாம் போட்டு பார்ப்போம் கொடுக்கலாமா வேண்டாமான்னு அப்புறம் வந்து அப்படியே ஒருவேளை இப்போ ஹோமம் பண்ணினா பத்து வருஷம் கழித்து கோட்டி ரூபாய் கிடைக்கிதுன்னு வச்சுப்போமே கோட்டி ரூபாய் என்னென்னா அப்போ வந்து அப்போ இருக்கிற விலைவாசிக்கு அது அப்போவே கரைஞ்சி போய்டும் அசத் பலம் அப்படியே பலன் கிடைச்சால் உடனே கிடைக்காது காலத்தாம தாமம் ஆகலாம் ஆகணும்னு ஒன்று ஆகலாம் அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நாளைக்கு நிற்குமான்னா நிற்க அசத் பலம் ஆனால் இந்த வேதாந்தம் படிக்கிறோமே ஒன் எட்டு வகுப்பு படித்தா பலன் வந்து உடனே வருமா லேட்டாக வருமானா ஒரு ஒரு கிளாஸ்லேயும் ஏதாவது ஒன்று புரியத்தான் புரியறதுன்னா அப்போவே கிடைக்கும் அப்போ அது அழிஞ்சு போயிடுமான்னா அழியாது நிலச்சி நிற்கும்னா இப்போ என்ன பண்ணுறது பூஜை பண்ணலாமா வேதாந்தம் படிக்கலாமான்னு நான் கேட்கல வேதாந்த டிண்டிமா ஸ்லோகம் கேட்குறது கர்மாவை பண்ணினா அதுக்கு வர்ற பலன் லேட்டாக தான் வரும் வருமாங்கிறதே சந்தேகம் வந்தாலும் லேட்டாக தான் வரும் வினைக்கு ஏற்ற விளைவு உண்டுங்கிற ஒரு நியாயம் இருக்கிறதுனால அது என்றைக்காவது கிடைக்கும் ஆனால் உடனே கிடைக்குங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது நம்ம ஹோமம் பண்ணி முடித்தோடனே பிரம்மாஜி வந்து லிஸ்ட்டில் எழுதிட்டேன் இன்னும் ஒரு வாரத்தில் வந்து சேர்ந்துடும் கவலைப்படாதீங்கன்னு ஃபோனாக பண்ணுவார் எல்லாம் நடக்காது அப்போ பரோக்ஷம் அசத்ஃபலம் பரோக்ஷா சத்ஃபலம் கர்ம ஞானம் பிரத்யக்ஷலம் இந்த தத்துவஜானம் இருக்க இது உடனே பிரயோஜனம் அது நித்திய பிரயோஜனம் ஞானம் பிரத்யக்ஷலம் ஞானம் பிரத்யமாகவும் இருக்குது சத்ஃபலம் அழியாத பிரயோஜனமாக இருக்குது அதனால என்ன பண்ணுறதுனா கர்மா ஒழுங்காக பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு சொல்கிறது இது ஆரம்பிக்காத ஆளுக்கு இல்லை ஞானமேவா அபியசே தஸ்மாத் தஸ்மாத் ஞானமேவா அபியசே எல்லாம் எவ்வளவெல்லாம் குறைக்கும் முந்தியெல்லாம் வந்து காலம்பரை லலிதா சாஸ்திரநாமம் சாயங்காலம் லலிதா சாஸ்திரநாமம் பண்ணிட்டு இருந்தால் காலம்பரம் லலிதா அஷ்டோத்திரம் சாயங்காலம் லலிதா அஷ்டோத்திரம் பண்ணிட்டு நிறைய நேரத்தை வேதாந்தம் படிக்கிறதுக்கு ஒதுக்கு சில பேர் அதுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க விழாமல் சகஸிரனா படிச்சுட்டே இருக்காங்களா விஷ்ணு சகஸ்திராம் படித்து லலிதா சஹாஸ்திராம் படித்து அப்புறம் வந்து இந்த மங்கள ரூபிணி பாட்டெல்லாம் பாடி என்னெல்லாமல் படிச்சுருக்கோம் அதெல்லாம் எப்படி சுவாமி விடுறது பிருகதாரண்யம் படித்தா அதெல்லாம் இப்படி பண்ணுறதுன்னா அதெல்லாம் வேண்டான்னா அதனால் விட முடியலையேன்னா கடவுள் உங்களை காப்பாற்றுவாரா அவ்வளோதான் பகவானே என்ன சொல்கிறாருன்னா இதை பண்ணினத்துனால்தான் இது கிடைக்கிறது இல்லை அதை குறைச்சிக்கலாம் அ பரோக்ஷம் அசத்ஃபலம் கர்ம ஞானம் பிரத்ய சத்ஃபலம் தஸ்மாத் ஞானமேவா அபியசே ஞானமேவாபியசே தஸ்மாத் இது வேதாந்த டிண்டிமஹா இந்த வேதாந்த டிண்டிமான்னு இருக்குது டிண்டிமான்னா முரசுன்னு பேர் அது இடையில இப்படி எல்லாம் ஸ்ட்ராங்காக சில சப்தங்களை எல்லாம் சொல்லும் கொஞ்சம் வேகமாக அடிக்கும் அடிக்கிறபோது பரோட்சா சத்ஃபலம் கர்ம ஞானம் பிரத்யசத் ஃபலம் ஞானமே வாபியசேத் தஸ்மாதி வேதாந்த டிண்டிமஹ பிரம்ம சத்யம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மையவ நாபர அனேனவேத்யம் சச்சாஸ்திரம் இது வேதாந்த டிண்டிமஹ இப்படி நல்ல அழகாக இப்படி பொறுக்கி பொறுக்கி நல்ல நல்ல சப்தங்களையெல்லாம் சொல்லுது இந்த வேதாந்த டிண்டிமம் எதுக்கு சொல்கிறேன் அதனால் நம்ம வெளியில் வந்து ஆனந்தத்தை எதிலில்லாமோ தேடுறோம் ஆனா சாஸ்திரம் சொல்கிறது நீயே ஆனந்த ஸ்வரூபம் உன்னிடத்தில் உனக்கு பிரியம் இருப்பதால் நீ ஆனந்தம் என்பதை ஊகித்து புரிந்து கொள்ளலாம் அப்ப இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு சிரவண மரண நிதித்தியாசனம் எல்லாம் பண்ணணும் சொல்லிவிட்டார் அப்படி சிரவண மரண நிதித்தியாசனம் பண்ணினா என்ன கிடைக்கும் மைத்ரேயி தர்சனேன சிரவணேன மத்தியா விஜானேன இதம் சர்வம் விதித்தம் அப்படி உன்ன நீ புரிஞ்சுக்கிட்டியானா உண்மை நீ புரிந்து கொண்டாலே உலகம் அனைத்தையும் நீ புரிந்து கொண்டதாக ஆகிவிடும் நீ பார்க்குற வஸ்து பார்க்கற எல்லா உபாதியையும் என்ன பண்ணுவேன் சைத்தன்ய விசிஷ்ட உபாதியத்தான் நீ பார்ப்பேன் சைத்தன்ய விசிஷ்ட உபாதின்னா என்ன அர்த்தம் எல்லா உபாதியும் ஒரே சைத்தன்யம்தான் எப்படி ஆகாசம் எப்படி ஒன்றோ எப்படி பிரகாஷம் எப்படி ஒன்றோ அது மாதிரி இருக்கும் கண்கள் மனம் வேற்றுமையை காட்டினாலும் அறிவு ஒற்றுமையைத்தான் உணர்த்தும் உணர்த்துவதால் அறிவுக்கு மட்டுமே நீ முக்கியத்துவம் கொடுப்பாய் ஆக வேற்றுமைகள் ஒற்றுமை ஞானத்தால் ஓவர் பவர் டாமினேட் பண்ணப்படும் அபிபவஹான் பேர் இதுக்கு பேர் அதாவது பேதபுத்தியை அபேத புத்தி ஓவர் பவர் பண்ணணும் துவைத்த புத்தியை அத்வைத்த புத்தி ரொம்ப நாள் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன ஆகிடும் விடாமல் வேதாந்தம் படித்து கொண்டே இருந்தோம்னா இந்த தத்துவத்தையே தெரிஞ்சுக்கொண்டே இருந்தோமானா துவைத்த புத்தி அபே பேத புத்தி என்ன ஆகிடும் அபேத புத்தி அத்வைத புத்தினால் வியாபிக்கப்பட்டு அந்த விற்பிக்கெல்லாம் சக்தி குறைஞ்சு போயிடும் வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன புத்தி இருக்கும் துவைத்த புத்தி ரொம்ப பலமாக இருக்கும் ஏன் சுவாமி இவங்கள்லாம் இப்படி இருக்காங்க அவங்களெலாம் அப்படி இருக்காங்க அப்படின்லாம் நிறைய கேள்வி கேட்குறோம் இல்லையா அதெல்லாம் வந்து நிறைய நம்மக்கிட்ட அந்த பேத புத்தி நிறைய இருக்கு நிறைய பேத புத்தியை வச்சுருக்கும் அதனால என்ன ஆகுனா திரும்ப திரும்ப சாஸ்திரம் சொல்லிக்கொண்டே இருக்குது அத்வைத்தம் பரமார்த்த சத்தியம் துவைத்தம் மித்யா இப்படியே திரும்ப திரும்ப ஒரு தடவை கேட்குறோமா ரெண்டு தடவை கேட்குறோமா விடாமல் பொறுமையாக கேட்குறோம் அப்போ கேட்க கேட்க என்ன ஆகும்னா இந்த விற்த்தி அத்வைத்த விற்த்தி பலமான உடனே துவைத்த விற்த்தி வலுவிழந்து போயிடும் சக்தி இழந்து போயிடும் அப்படி இழந்து போயிடுதுன்னா அதுக்கு பேர்தான் ஞான அதுக்கு பேர்தான் ஸ்தித பிரிதம் கிடையாது பிரம்மா அனுபவம் ஆத்மா அனுபவம் அனுபவமா எதிர்பார்க்க கூடாது அனுபவம் எப்பவும் இருக்கு அறிவு தான் வேணும் அறிவு பலமாகணும் அவ்வளோதான் அறிவு பலமாகறத நீங்க அனுபவம்ங்கிற சொல்லால சொன்னால் நான் ஒன்றும் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அனுபவங்கிற வார்த்தைக்கு சாதாரணமாக எல்லாருக்கும் அந்த அர்த்தம் தெரியாது தப்பான அர்த்தம் அனுபவம்னு சொன்னா அது ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட நிலையில அனுபவிக்கிறது அப்படின்னு எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்காங்க நம்ம என்ன சொல்றோம்னா பிரதிபோத ஒவ்வொரு ஒவ்வொரு விற்பி ஞானத்திலையும் அந்த ஸ்வரூப ஜ்யானம் இருந்து கொண்டே இருக்கு இப்போ அதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுக்க போறார் யக்னவல்கியார் சாமானிய சைத்தன்யம் விசேஷ சைத்தன்யம் சேம் டயத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோங்கிறார் ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை போக்கஸ் பண்றதில்லை இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸை போக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அஜானத்தினால இங்கிலீஷில் சொல்லல நான் தமிழ்லையே சொல்றேன் ஒரே நேரத்துல நமக்கு ரெண்டு அனுபவம் இருந்துதான் இருக்கு ஆனா ஒரு அனுபவத்தை நாம கவனிக்கிறதே இல்ல இன்னொரு அனுபவத்துக்கு மாத்திர முக்கியத்துவம் கொடுத்துக்கொண்டே இருக்கிறதுனால கவனிக்காம இருக்கிற அம்சத்தை கவனிக்கணும் வற்புறுத்தி சொல்றோம் அதத்தான் இங்க சொல்ல புறர் மைத்ரேயி தர்சனேன சிரவணேன மத்யா விஜயானேன இதம் சர்வம் விதிதம் இதம் சர்வம்னு சொன்ன என்ன ஆத்ம ஜானேன சர்வ ஞானம் பதி ஸ்வர்ண ஆபரண அத்தனை ஜானமும் வந்துடுறது எத்தனையோ இன்னை இது வரைக்கும் எத்தனையோ டிசைன் வந்துருக்கு நகையில் இப்போவும் எத்தனையோ டிசைன் புதுசு புதுசாக ஒரு ஒரு சினிமா படத்தோட பேரை வச்சு அந்த டிசைனை சொல்கிறாங்க இனி எத்தனை சினிமா வரப்போகிறதோ எத்தனை டிசைன் வரப்போகிறதோ தெரியாது இதுவரைக்கும் அந்த டிசைன் இப்ப வந்து இருக்கிற டிசைன் இனி வரப்போற டிசைன் எல்லாமே என்னது தான் இத புரிஞ்சுடா தங்கம் புரிஞ்சுக்கலாம் பித்தளை அப்ப இது வந்து எல்லாமே தங்கம் பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம் பொன்னில் மறைந்தது பொன்னணி பூஷணம் அப்படின்னு சொல்லி எல்லாமே தங்கம் தான் அப்படிங்கிற மாதிரி சைத்தன்யம்தான் எல்லாத்துலையும் இருக்கு பிரம்மன் அல்லது ஆத்மா அல்லது சைத்தன்யம் தான் எல்லாத்துலையும் இருக்கு நான் தான் அந்த சுத்த சைத்தன்யம் நானே அனைத்தும் இதுதான் அவர் சொல்றார் இப்படி பண்ணினோமானா ஸ்ரவண மனநிதித்தியாசனத்தினால இங்க தரிசனம் என்னென்னா அபரோக்ஷானம்னு அர்த்தம் அந்த அபரோக்ஷானத்துக்கு சாதனம் என்ன அப்புறம் மனநம் அப்புறம் விஜயானம்னு போட்டிருக்காருன்னா நிதித்தியாசனம் நிதித்தியாசனத்தினால என்ன ஆகிறது சாமான்யமா இருக்கிற சைதன்யத்தை பத்தின ஜம் பலமா இருக்கிறதுனால விஜயானம் போட்டதுக்கிட இந்த சாமானிய ஜானம் விசேஷ ஜானத்தை மாத்தி மாத்தி சொல்லுவோம் நீங்கள் அந்தந்த காண்டெக்ட்டில் அதுக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் இப்போ யாராவது ஒருத்தர் வந்து கேட்டால் உன்னை நீ அறிவாயாகில் உனக்கொரு கேடுமில்லை அப்படின்னு கைவல்ய உபநிஷ் கைவல்ய நவநீதம் சொல்கிறது குரு சிஷ்யம் கேட்குறான் குருநாத்தா என் துன்பம் போகிறதுக்கு என்ன வழின்னா உன்னை பற்றி நீ தெரிஞ்சா சரியாக புரிஞ்சுக்கிட்டியான உனக்கு வந்து துன்பம் கிடையாது அப்படிங்கிறாரு என்ன குருநாதா என்னை பற்றியா எனக்கு தெரியாது அஞ்சரை அடி உயரம் எண்பத்தஞ்சு கிலோ நான் இந்த ஊரை சேர்ந்தவன் அப்படின்னு எல்லாம் வருஷம் எல்லாரும் சொல்கிறோம் இல்லையா என்னை பற்றி தெரியாமையாக இருக்கு என்னை பற்றி தெரிஞ்சதுனால தானே திண்டாடின்றுங்க நீங்கள் என்ன என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா நான் வந்து நீ வந்து பெரிய ஆளாகிடலாம் உனக்கு துக்கமெல்லாம் போய்டுன்னு சொல்கிறீங்களே அது எப்படி அப்படின்னு கேட்டால் குரு சொல்கிறார் இந்த ஜானத்துக்கு பேர் சாமானிய ஜானம்ப்பா எல்லாருக்கும் இந்த ஞானம் இருக்குது அகம் ஸ்திரீ அகம் புமான் நான் புருஷனாக இருக்கிறேன் நான் ஸ்ரீனியாக ஸ்திரீயாக இருக்கிறேன் நான் பிராமணனாக இருக்கேன் சத்திரியனாக இருக்கேன் என்னெல்லாமோ சொல்கிறோம் நாம் சாமான ஜானப்பா உண்மையிலேயே நான் யார் உடலா மனமா புத்தியார் அப்படின்னு விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கிற ஜானத்துக்கு பேர் என்ன விசேஷ ஜானம் விஜயானம் பேர் அந்த காண்டெக்ஸ்ட் அதாவது சாதாரணமா நான் வந்து ஆணா இருக்கேன் பெண்ணா இருக்கேன் நான் இந்த ஊர் ஊர்லாம் சொல்றதெல்லாம் நம்முடைய பயோடேட்டெல்லாம் சொல்றதெல்லாம் சாமானிய ஜானம் அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் விசேஷ ஜானம் அப்படின்னு அங்க சொல்லுவோம் அதத்தான் இங்க விஜயா என்ன அர்த்தம்னா சாமான்ய ஜானத்தை விட்டுட்டு விசேஷ ஜானம் இப்படி சொல்லுவோம் பத்தி பேசினோம் இல்ல அங்க வந்து டிசைன் ஞானம் வந்து விசேஷ ஜானம் ஸ்வர்ண ஜானம் வந்து என்ன ஞானம் சாமானிய ஜானம் சாமான அந்த திருஷ்டாந்தத்தை வச்சுக்கணும் முதல்ல சாஸ்திரம் படிக்கிறதுக்கு முன்னாடி வரும்போது நான் யாருங்கிறத கேட்டால் நம்ம பயோடேட்டா சொன்னால் அதை சாமானிய ஜானங்கிறோம் அப்புறம் தத்துவம் படித்து நான் உடம்பு இல்லை மனசு இல்லை புத்தி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிற போது அதை விசேஷ ஜானம்னு சொல்கிறோம் ஆனால் அது ஒரு விதமாக சொல்கிறோம் இங்கே இன்னொரு விதமாக எப்படி சொல்றோம்னு சொன்னால் ஸ்வர்ணம் வந்து சாமானிய ஜானம் தண்ணீர் வந்து சாமானிய ஜானம் அலை நகைங்கிறதெல்லாம் வந்து விசேஷ ஜானங்கிறோம் இங்கே விசேஷ ஜானம் வந்து நமக்கு வேணுமா சாமானிய ஜானம் வேணுமா அப்படின்னு கேட்டால் சாமானிய ஜானம் தான் வேணும்போது அங்கே வந்து எப்படி சொல்லுவோம் அங்கே சாமான்ய ஜானம் வந்து துக்கத்துக்கு காரணம் விசேஷ ஜானந்தான் துக்க நிவர்த்திக்கு காரணம் போங்க என்ன சொல்லுவோம்னு கேட்டால் சாமானிய ஜானந்தான் ஆனந்தத்துக்கு காரணம் விசேஷ ஜானம் தான் துக்கத்துக்கு காரணம்னு இங்கே சொல்லுவோம் அதனால இடத்துக்கு இடம் மாற்றி மாற்றி பேசணும்னு நினைக்கா அது அப்படி இருக்கு அது அப்படி தான் சொல்ல முடியும் ஆக குழப்பம் இல்லை இங்கே கழிச்சு பாருங்கள் விஜயானம் வந்து வேற இடத்துல சொல்ல போகிறோம் அல்ல விக்னா தான் வேதாந்தம் படிக்கிற போது இந்த சப்த ஜாலம் மகாரண்யம் சித்த பிரமண காரணம்னுட்டான் சப்த ஜாலம் மகா அரண்யம் ஜாலம்னா வலை சொற்கள்ங்கிற வலையில் மாட்டின்னு விட்டோமா தலை சுத்துறதுன்னு சித்த காரணம் ஆனால் வேறு வழி இல்லை சொற்களை பயன்படுத்துறதன் மூலம்தான் சொற்களுக்கு அப்பாற்பட்ட பொருளை புரிந்து கொள்ள முடியும் சொற்களை முரண்படுத்தி முரண்படுத்தி பார்க்குற போது சுவாஸ்திரமே அதை வேலையை பண்ணுறது அணுவில் அணுவாக இருக்கிறது பெரியதில் பெரியதாக இருக்கிறதுனா ஒன்று ஏதாவது ஒன்று சொல்லுங்க சுவாமி அணுவில் அணுவாக இருக்குதுன்னா அணுவில் அணு அணுக்குள்ளே அணுன்னு சொல்லுங்க பெருசில் பெருசுன்னு சொல்லுங்க ரெண்டையும் சொன்னால் எனக்கு புரியவே மாட்டேங்கிறது அது அணுவும் இல்லை அது பெருசும் அர்த்தம் ஓஹோ அதை சொல்கிறதுக்கு இப்படி இல்லை எப்படின்னா அதாவது முரண்படாத மெய்ப்பொருளை உணர்த்துவதற்கு சொற்களை முரண்படுத்தினால்தான் அது முரண்பாடற்ற அந்த மெய்ப்பொருள் விளங்கும் என்பது பெரியோர்கள் நமக்கு சொன்ன உபதேசம் ரிலேட்டிவ் வேர்ட்ஸ் கான் ரிலி ரிவீல் தி அப்சல்யூட் திங் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எப்படி அப்சல்யூட் திங்கை தெரிஞ்சுக்கிறதுனா யூ கான்ட்ரடிக் தி ரிலேட்டிவ் வேர்ட்ஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்சல்யூட் திங்னா நீ வந்து கான்ட்ரடிக் பண்ணினியான ஸ்ரத்தையோட கேட்பான் கேட்குறவன் கிட்ட தான் கான்ட்ராக்ட் பண்ணாலும் பொறுமையாக கேட்டுருப்பான் ஸ்ரத்தை இல்லைன்னு வச்சோங்க ஏற்கனவே நமக்கு பைத்தியம் ஜாஸ்தியாக இருக்குது புதுசாக இவர் புது பைத்தியத்தை உண்டு பண்ணுறாரப்ப நமக்கு என்ன வம்புன்னு போயிடுவோம் இதனால் ஸ்ரத்தா பக்தியோட கேட்குறவங்ககிட்ட திரும்ப திரும்ப வார்த்தைகளை முரண்படுகிற வார்த்தைகள் எல்லாம் போட்ட உடனே சிந்திக்கிறதுனால புரிஞ்செடுத்து அப்படின்பான் ஆ சொல்லாமல் சொல்லி நினையாமல் நினைக்கிறோம் அப்போ இந்த மந்திரத்தை முடிச்சிடுவோம் இல்லாட்டியும் முடியாது நான் அடுத்து ஒரு கிளாஸ் தான் இருக்கு அதனால் நம்ம என் பழக்கமே விடுத்தான் மெதுவாக போகிறது அப்புறம் கடைசியில் வேகமாக போகிறது அதுலேருந்து என்னைக்கு விடுபட போகிறேனோ தெரியல அதெல்லாம் ரொம்ப நாள் ஆகும்னு நினைக்கிறேன் அப்போ விஜயானேன இதம் சர்வம் விதித்தம் இதம் சர்வம் விதித்தம் கேட்டலுடன் சிந்தித்தல் கேடு இலா மெய்த்தளிவாள் வாட்டமரும் வாட்டமுறும் உற்பவ நோய் அவர் மாறுமோன்னு கேட்டார் மாறும்னு நான் சொல்றேன் தாய்மான் ஒரு பாட்டில் இருக்கு கேட்டலுடன் சிந்தித்தல் கேடு இலா மெய்த்தளிவால் வாட்டமுறும் உற்பவ நோய் மாறுமோ அப்படின்னு கேட்டிருக்காரு அது என்னன்னா குருவோட அனுகிரகம் வேணுங்கிறதுக்காக சொல்லியிருக்காரு நான் அந்த இடத்துல அப்படி சொல்லுற நம்ம என்ன பண்றோம் கேட்டலுடன் சிந்தித்தல் மெய்த்தழிவால் வாட்டம் அரும்பம் நீங்கும் சர்வம் விதித்தம் இனிமே அவர் சொல்ல போற மந்திரத்தோட விஷயம் என்னன்னு கேட்டா நிறைய சங்கராச்சாரிய விளக்கங்கள்லாம் சொல்லுகிறார் இப்ப இந்த மந்திரம் நாம படிச்சதுலேருந்து என்ன தெரிந்து கொண்டோம்னா ஆத்மாதான் ஆனந்த ஸ்வரூபம் அனாத்மாவில ஆனந்தத்தை தேடுறத விட்டுடனும் அனாத்மாவில் ஆனந்தத்தை தேட அறியாமையை நாம் நீக்கிவிட வேண்டும் ஆத்மாவே ஆனந்தமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம் என்பதை நன்கு உணர்வதற்கு சாஸ்திரத்தை சிரவணம் செய்து மனநம் செய்து நிதித்தியாசனம் பண்ண வேண்டும் அப்பொழுதுதான் ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம் என்பது மட்டுமல்ல எல்லாம் நான்தான் எனக்கு அன்ப மரத்தரம் கிச்சித் நாஸ்தி எனக்கு மய்வ சாத்தம் போன வருஷம் கைவலியோபிஷத் தான் எடுத்தேன் சித்மோஹன்ஸ்வீஜயி அதையே ஞாபகப்படுத்துறேன் மையே பத்தொன்பதாவது மந்திரம் கைவலியோன மய்யே சகலம் ஜாத்தம் மயிச பிரதிஷித்த மயிசாதிவயம் அமியம் என்னிடல்தான் எல்லாம் தோன்றியது சிருஷ்டி காரணம் அகம் ஸ்திதி காரணம் அகம் லய காரணம் அகம் அதனால என்னன்னா பிரம்ம அத்வயம் பிரம்ம அகம் அஸ்மி தத் பிரம்மாஸ்மியம் அத்வயம் இவர் சொல்லுகிறார் இன்னும் வரக்கூடிய மந்திரங்கள் இந்த சர்வாத்ம பாவம் ஆத்ம ஏக்கத்துவத்தை சொல்லுகிறார் சங்கராச்சாரியார் சர்வாத்மாங்கிற அதிகமாக பயன்படுத்துறதில்லை ஆத்மை கத்துவம் அதைத்தான் அதிகமாக சொல்லுவார் ஆத்மை கத்துவம் அதனால விசிஷ்டாத்வைதிகள் துவைத்திகள் சைவ சித்தாந்திகள் இவர்கள்லாம் அநேகாத்மவாதிகள் அத்வைத்த வேதாந்திகள் ஏகாத்மவாதிகள் எல்லாம் ஒரே ஆத்மாதான் நீங்க வேற நான் வேற நினைச்சுட்டு இருக்கிறதெல்லாம் தப்பு மரம் வேற செடி வேற கொடி வேற பூச்சி வேற புழு வேற பிரம்மாஜி வேற கடவுள் வேற நினைச்சு கொண்டிருக்கிறது தப்பு அது மேலெழுந்தவாரியா அப்படி இருக்கு ஆழமா பார்த்தா எல்லா உபாதியினால்தான் வேற்றுமையை தவிர உபாதிகள் அனைத்திலும் இழையோடி கொண்டிருக்கின்ற உபகித சைதன்யத்தை புரிந்து விட்டால் உபாதிகள் அனைத்தும் உபகித சைதன்யத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நன்கு உணர்ந்து கொள்வோம் பிறகு உபாதியெல்லாம் மித்தியாங்கிறதும் புரியும் அப்புறம் உபாதி மாத மாற்றங்கள் அனைத்தும் மாறாத பொருள் மீதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று புரிந்து கொண்டு விடுவோம் மாற்றங்கள் அனைத்தும் மாறாத மெய்ப்பொருளுக்கு அந்நியமானது அல்ல எங்கிட்டே ரெண்டு இருக்கு மாறுற அம்சம் இருக்கு மாறாத அம்சம் இருக்கு மாறு அம்சத்தை அறிகிற நான் மாறாதவன் அப்படி ஒரு ஒருத்தருக்கு அந்த அனுபவம் இருக்கா இல்லையா எல்லாருக்கும் இருக்கு அல்ல எல்லா பொருள்களையும் பொருள்களிலும் ரெண்டு உழுக்கு மாறுற அம்சம் மாறாத அம்சம் நிர்விகார அம்சம் சவிகார அம்சம் சவிகார அம்சம் நிர்விகார வத்திரிக்தமா இல்லை அதுதான் விசேஷம் சவிகாரம்னா என்ன மாறுறது சவிகல்பம்னு போட்டுங்கோ நிர்விகல் சவிகல்பம் சவிகாரம்னு போட்டுங்கோ சவிகாரம் எல்லாம் நிர்விகார பிரம்மன்ல தான் அத்தியஸ்தம் பண்ணப்பட்டிருக்கிறது கற்பிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே ரெண்டு பொருள் கிடையவே கிடையாது நகைன்னு தங்கம்னு எப்படி ரெண்டு பொருள் இல்லையோ அலைன்னு தண்ணீர்னு எப்படி ரெண்டு பொருள் இல்லையோ ஆடைனு நூல்னு எப்படி ரெண்டு பொருள் இல்லையோ மண்ணுன்னு குடம்னு எப்படி ரெண்டு பொருள் இல்லையோ எசென்ஷியலையும் வாங்க அது உண்மையிலேயே அது கிடையாது ரெண்டு பொருளே கிடையாது ஆழமாக பார்க்கறபோது ரெண்டு பொருளே இல்லை ரெண்டு பொருளாக தோன்றுகிறது அதனால் ஜகத் மித்யான்னு நம்ம சொல்றதை காட்டிலும் நம்ம இன்னொரு கோணத்திலையும் சொல்லுவோம் ஜகத் பிரம்மம் பிரம்ம சத்யம் ஜெகன் மித்யான் ஜெகத் சத்தியம்னு சொல்லலாம கூடாதான்னா ஜகத்தை பிரம்மனா தெரிஞ்சுட்டா ஜெகத் சத்தியம்னு சொல்லலாம் ஏன்னா ஜகத் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான்னு சொல்கிறோம் ஜெகன் மித்யான்னு சொல்கிற போது மித்யாங்கிறது எந்த எந்த அம்சத்தில் சொல்கிறோம் ஜெகத்துங்கிற பதத்துக்கே என்ன அர்த்தம் தெரியுமோ ஜாயத்தை கச்ச தீட்டு ஜெகத் தோன்றுகிறது மறைகிறது தோன்றுகிறது மறைகிறது தோன்றுவதும் மறைவதும் எதன் மீது தோன்றுகிறது மறைகிறது தோன்றுவதும் மறைவதும் எதன் மீது தோன்றி மறைகிறதோ அது தோன்றாதது மறையாதது தோற்றத்துக்கும் மறைப்புக்கும் ஆதாரமாக இருப்பது ஆகையினால எல்லாம் இதம் சர்வம் எதயம் ஆத்மான்னு சொல்லப்போகிறார் மந்திரத்தை படித்து அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம் அந் ஆம் பராம்ேதோஸ்தராத்மனோன் வேத ம்ேத இது க்ஷத் ஆத்மா ரொம்ப அத் மந்திரம் இது எல்லாம் பிரம்மன் தான் பிரம்மனுக்கு வேறாக ஒண்ணும் கிடையாது மேக நாநாஸ்தி உபனிஷத் சொல்லுகிறது எவன் வேற்றுமையை பார்க்கிறானோ அவன் திரும்ப திரும்ப யமனிடம் சொல்லுகிறான்னு கட்டோபனிஷத்தே சொல்கிறான் மிருத்தியோச மிருத்தியும் பசிய நான் எவன் இந்த பிரபஞ்சத்தை வேற்றுமையாகவே அறிகிறானோ அவன் திரும்ப திரும்ப யம தர்மராஜனிடம் சொல்லுகிறான் இருக்கிறதுக்கு திரும்ப திரும்ப துன்பப்படுகிறான் இன்ப துன்பங்களுக்கு வசப்படுகிறான் இன்பத் துன்பங்களால் உள்ளம் தாக்கப்படுகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் இதம் சர்வம் எதைய மாத்மா இதுதான் சர்வாத்ம பாவம் சர்வாத்ம பாவம்னா பாவனை கிடையாது சர்வாத்ம ஞானம் பாவம்னா இந்த இடத்துல ஞானம் அர்த்தம் கற்பனை இல்லை ஏதோ ஒரு பாவனை இல்லை இமேஜினேஷன் கிடையாது கல்லை கடவுளை பார்க்குற கல்லை கடவுளாக பாவிக்கிற மாதிரி கிடையாது அம்மாவை கடவுளாக பாவிக்கிற மாதிரி இல்லை குருவை கடவுளாக பாவிக்கிற மாதிரி கிடையாது அதெல்லாம் பாவனை இது பாவனை இல்லை ஞானம் பிரம்மா அர்ப்பணம் பிரம்மஹவிஹி மாதிரி பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹிங்கிறதுக்கு சங்கராச்சாரியர் விளக்கம் சொல்லும் பொழுது அர்ப்பணம் பிரம்ம ஹவிஹி பிரம்ம அக்னிஹி பிரம்ம பிரம்மணாகுதம் பிரம்மை கந்த பிரியல்ற கிராம விக்னேஷ் முகமே காணோம் சுமுகம் விக்னேஸ்வரம் தியாயாமி அப்படின்னு சொல்லி அதை ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணுறோம் அங்கெல்லாம் பாவனைன்னு சொல்கிறோம் ஆனால் பிரம்மார்ப்பணம் ஸ்லோகத்தை சொல்கிறவங்க சங்கராச்சாரி சொல்கிறார் கிரகஸ்த ஆசிரமத்தில் ஒருத்தன் இருக்கான் ஆனால் அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் அவனுக்கு வந்து விட்டது இந்த இதுலேயும் ஞானம் வந்து விட்டது அதாவது எல்லாமே பிரம்மன்கிற ஞானம் அவனுக்கு வந்தாச்சு எல்லாத்தையும் பிரம்மன் அவன் புரிஞ்சுக்கிட்டான் ஆனால் சன்னியாசம் வாங்கிக்கல இல்லறத்தில் இருக்கிற ஞானி வைதிகன் வேதங்களையெல்லாம் படித்து கர்மாவெல்லாம் பண்ணுறவன் அவன் கர்மாக்களை எல்லாம் பண்ணுறான் தினம் அக்னிஹோத்திரம் பண்ணுறான் காலையில் மத்தியானம் காலையில் சாயங்காலம் அக்னிஹோத்திரம் பண்ணுறான் பிராத்திர அக்னிஹோத்திரம் ஹுத்வா சாயம் அக்னிஹோத்திரம் ஹுத்துவான்னு அக்னிஹோத்திரம் பண்ணுறான் அவனுடைய அக்னிஹோத்திரத்தை ஸ்துதி பண்ணுகிறது அந்த வாக்கியம் அந்த ஸ்லோகம் பிரம்மா அர்ப்பணம் ஹோமம் பண்ணுற கரண்டி இருக்கே அதுக்கு பேர் அர்ப்பணம்னு பேர் அந்த கரண்டியும் பிரம்மம் அவனுக்கு அந்த ஞானம் இருக்கிறதுனால அவன் என்ன பண்றான் ஆனால் கர்மத்தை விடலை கரண்டியும் பிரம்மம் அதில் இருக்கிற நெய் இருக்கே ஹவிஸ் அந்த ஹவிஸ்ஸும் பிரம்மம் பிரம்மஹவிஹி பிரம்மா அக்னி இருக்கே அதுவும் பிரம்மம் பிரம்மணாஹுதம் அந்த ஹோமம் பண்றானே அவனும் பிரம்மன் அதுக்கு கிடைக்கிற பலன் இருக்கே அதுவும் பிரம்மன் பிரம்மைவ தேனை கந்தவியம் ஆஹ அர்ப்பணம் பிரம்ம ஹவிஹி பிரம்ம அக்ி பிரம்ம ஹோதா பிரம்ம பலம் பிரம்ம எல்லாம் சர்வம் பிரம்ம மயம் மயம்ங்கிறது பிரம்ம ஜானம் அதை வந்து எப்படியோ சாப்பாட்டில் நம்ம சேர்த்துட்டோம் அதனால சாப்பிட்றவனும் பிரம்மம் சாப்பிட்றதுக்கான ஏன்னா இதுவும் அக்னிஹோத்திரம் சொல்லிருக்கு பிராணாக்னிஹோத்திரம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு சாப்பிட்றதையும் ஆகையினால என்னன்னா வயிறும் பிரம்மம் அது கையில் எடுத்து போடுற கரண்டி தானே கரண்டியும் பிரம்மம் அதில் இருக்க சாப்பாடும் பிரம்மம் சாப்பிட்றவனும் பிரம்மம் பசி நீங்குதலும் பிரம்மம் பிரயோஜனமும் பிரம்மம் அப்படின்னு அதில் எப்படியோ சமூகம் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனால் அது கிரகஸ்தாஸ்ரமத்தில் இருக்கிற அக்னிஹோத்ராதி கர்மங்களை எல்லாம் பண்ணுற பிரம்ம ஜானியை பற்றின ஸ்துதி ஸ்லோகம் அவனுக்கு எல்லாமே என்னது கர்மம் பிரம்ம கிருஷ்ணராஜர் ரொம்ப அழகாக டெவலப் பண்ணுறார் கர்மத்தில் அகர்மத்தை பார்க்குறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சேன்னு சொல்கிறார் கர்மமே அகர்மந்தான்னு விட்டார் முதல்ல கர்மத்தில் அகர்மத்தை பார்க்கறது அகர்மத்தில் கர்மத்தை பார்க்கறதுன்னு நாலாவது அத்தியாயத்தில் பதினெட்டாவது ஸ்லோகத்தில் சொன்னார் அது பதினெட்டுலருந்து இருபத்தி ஆறு ஸ்லோகம் தாண்டின உடனே பிரம்மா அர்ப்பணம் பிரம்மகவிகள் என்ன சொல்லிட்டாருன்னா என்னத்துக்கு கர்மத்தில் அகர்மம்லாம் சொல்லின்னு இருக்கோம்னா கர்மமே பிரம்மந்தான் ால அது என்ன அர்த்த அகர்மத்துக்கு அந்நியமா கர்மம் இல்லைன்னு அர்த்தம் அகர்மத்துக்கு அந்நியமா கர்மம் இல்லை அகர்ம பிரம்மத்தில் கர்மம் அத்தியாசம் பண்ணப்பட்டிருக்கு அத்தியாசம்னா கற்பிக்கப்பட்டிருக்கு ஆகையினால இப்ப நான் சொல்றேன் இல்லையா நிர்விகாரத்தில் சவிகாரம் அத்தியாசம் பண்ணப்பட்டிருக்கு ஆகையினால எல்லா அனாத்மாவும் பத்னி புத்திரன் அவர் வரிசையா சொன்னார் அப்புறம் லோக்காக தேவாகா பூதானி கடைசியில் சொன்ன சர்வம்னு அப்ப சர்வம் சர்வம் எதம் ஆத்மா இந்த ஆத்மா தான் அயம் ஆத்மா எந்த இது இப்ப சொன்னேனே எத்து அயம்னுக்கு சங்கராச்சாரியார் சொல்றார் எத்து அயம் எஸ்மாத் ஆத்மனஹா ஜாயத்தை சர்வ இதம் பிரம்மேதி யானி அனுக்கிராந்தானி தானி சர்வாணி ஆத்ம எதயம் ஆத்மா யோயம் ஆத்மா திரஷ்டவிய சோதவிய இது பிரகிருத எந்த ஆத்மாவை காண வேண்டும் கேட்க வேண்டும் நிதி பண்ண வேண்டும் நல்லா சொன்னோமோ அந்த ஆத்மா தான் இவை அனைத்தும் இதம் சர்வம் இதுவரைக்கும் நான் சொன்னேனே எந்த ஒரு ஆத்மாவில் நமக்கு பரம பிரீத்தி இருக்கோ அந்த ஆத்மா தான் எல்லாம் இந்த உண்மை பிரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லார்கிட்டையும் இருக்கிற பிரியம் கூடாத குறையாத மாறாத பிரியமாக இருக்கும் அதான் தாத்பரியம் அத்வேஷ்டா சர்வபூதான யாரிடத்துல நமக்கு வந்து வெறுப்பே வராது விருப்பும் இருக்காது வெறுப்பும் இருக்காது அன்பை வெளிப்படுத்தினாலும் வெளிப்படுத்தாட்டாலும் அன்பு அன்பை எல்லாட்டையும் வெளிப்படுத்தணும்னா அதுக்கு உபாதி வேணும் ஆனால் அன்புங்கிறது மாறாததாக எப்பொழுதும் இருக்கும் எப்போவும் நம்மகிட்ட இருக்கிற பிரியம் வெளிப்படுத்தினாலும் வெளிப்படுத்தாட்டாலும் இருக்கோம் இல்லையோ நம்மகிட்ட இருக்கிற பிரியம் வெளிப்படுத்தினாலும் வெளிப்படுத்தாட்டாலும் இருந்துகிட்டே இருக்குது அது வெளிப்படுத்துகிற நேரம் அதுக்கு சந்தர்ப்பம் வந்தால் அது வெளிப்படும் சந்தர்ப்பம் வராட்டாலும் அது இருக்கும் ஆனால் மற்றதுலாம் அப்படி கிடையாது அது வரும் போகும் அதனால என்ன சொல்லுகிறார் இதம் சர்வம் எதம் அது சொல்றதுக்கு அவர் ஒரு மெத்தடை யூஸ் பண்றார் எவன் ஆத்மாவுக்கு அந்நியமா எதையாவது நினைச்சான்னா அது இவனை ஒதுக்கி தள்ளிடும் இவனை ஒதுக்கி தள்ளியாச்சுன்னு சொன்னா இவனுக்கு எப்பவுமே துக்கம்தான் ஆகையினால எவன் தனக்கு அந்நியமாக எதை பார்த்தாலும் அது இவனை ஒதுக்கிவிடும் எனவே ஒதுக்கிவிட்டால் வேதம் பேதம் ஆனந்தமே கிடையாது அப்படி சொல்றது இந்த மந்திரத்தோட வேற முறை அப்படி இருக்கு பிராமணன் அர்த்தம் யா அந்யற்ற ஆத்மனஹா பிரம்மவேத தனக்கு அந்நியமாக ஒருவன் பிராமணனை நினைப்பானேயானால் பிரம்ம தம் பராதாத் இப்படி படிக்கணும் யா அந்ய ஆத்மனா பிரம்மவேத தனக்கு அந்நியமாக ஒருவன் பிராமணனை நினைப்பானேயானால் பிராமணன் அவனை ஒதுக்கி விடுவான் அப்படி சொல்கிறது அடுத்தது பாருங்க யா அந்நா க்ஷத்ரம் வேத தனக்கு அந்நியமாக க்ஷத்ரியனை ஒருவன் நினைப்பானேயானால் கஷத்ரியன் அவனை ஒதுக்கி விடுவான் அடுத்தது யா அந்நா லோகான் வேத தம் பராதுகு எவன் தனக்கு அந்நியமாக உலகங்களை கருதுவானோ அவனை உலகங்கள் ஒதுக்கிவிடும் யஹ அந்நா தேவான் வேத தேவாக தம் பராதுகு பராதுகுனா தூக்கி எறிஞ்சிடுன்னு அர்த்தம் ஒதுக்கி தள்ளிடுன்னு அர்த்தம் ஒதுக்கி தள்ளிடும் சொல்லலை நான் ஞாபகம் எதையுமே நமக்கு வேறாக பார்க்க கூடாது நான் தான் பிராமணனாயிருக்கேன் நான் தான் கஷத்ரியனா இருக்கேன் நான் எப்படி சொல் அர்த்தம் பண்ண நான் தான் பிராமண உபாதி மூலமா பிராமணனாயிருக்கேன் நான் தான் க்ஷத்ரிய உபாதி மூலமா க்ஷத்திரியனா இருக்கிறேன் எல்லா ஜாத்தியும் ஒண்ணுங்கிறது எப்படி சொல்றது பாருங்க சொல்ற முறையை பாருங்க அது மாத்திரமில்லை எல்லா உலகங்களும் நான் தான் எல்லா உலகங்களும் இருக்கிறேன் நான் தான் எல்லா தேவர்களுமாக இருக்கிறேன் நான் தான் எல்லா உயிர்களுமாக இருக்கிறேன் இந்த பூதானி பிரியாணி பவந்திங்கிறது அப்புறம் நான் யோசித்து கொண்டே இருந்தேன் இந்த சோசியல் சர்வீஸ் பண்ணுறவங்களாம் என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து மக்களை நேசிக்கிறோங்கிறாங்க மக்களை நேசிப்பது மக்களின் பொருடல்ல உன் பொருட்டு உனக்கு அது நிம்மதியை கொடுக்குறது அதனால நீ நேசிக்கிறேன் சோசியல் சர்வீஸ் பண்ணுறவங்கலாம் அப்படி தானே நாங்கள் நான் ஒரு ஏழை எனவே ஏழையை நான் விரும்புகிறேன் அப்படின்லாம் சொல்கிறார் சுவாமி விவேகானந்தர் அப்படி வார்த்தை ஜனங்களுக்கு மனசில் நல்ல விஷயத்தில் ஊரணுங்கிறதுக்காக அப்படி சொல்கிறார் ஆனால் உண்மையிலே ஆத்மனஸ்து காமாய பூதானி பிரியாணி பவந்தி அப்போ இந்த மந்திரம் மேலும் சொல்லுகிறது பூதானி யா அந்நா பூதானி வேத பூதானி தம் பராது அந்த உயிர்கள் அவனை ஒதுக்கி தள்ளிவிடும் அப்புறம் கடைசியில் பார்த்தார் வன் தனக்கு வேறாக மற்றவற்றை நினைக்கின்றானோ மற்றவைகள் அவனை ஒதுக்கி தள்ளிவிடும் இதுல இருந்து சொல் அப்ப ஒதுக்கி தள்ளிவிடும் தாற்பயம் இல்லை நீ எல்லாத்தையும் ஒன்னா கருதுங்கிறது தான் தாற்பயம் ஈவந்தோ நம்ம விவகாரத்துல பேத புத்தியோட இருந்தாலும் ஆழமான மனசுல நமக்கு அபேத புத்தி இருக்கணும் ஜாகிரதையா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு கீதையில பல இடங்கள்ல கிருஷ்ணர் சமத்துவம் சொல்றார் சுஹரன்மித்யுதாசீனமேஷுஷு சாதுஷ்வபிச்ச பமபுதி முழுவதும் இருக்குமணேவிஹஸ்தினிச் சமதர் அப்ப என்னத்துக்கு தர்மத்தை அனுஷ்டிக்கணும்னா எல்லாரும் பிரிஞ்சுதான் வேலை செய்யணும் தர்மத்தை அனுஷ்டிக்கணும்னா பெண்கள் அவங்களுக்குள்ள காரியத்தை செய்யணும் ஆண்கள் அவங்களுக்குள்ள காரியத்தை செய்யணும் சமுதாயத்தில் யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு இருக்கோ அவங்கவங்க அவங்கவுங்க காரியத்தை பண்ணணும் ஆனால் அதே சமயம் எல்லாரும் என்ன காரியத்தை பண்ணினாலும் அந்த உண்மையான ஒரு அந்த உயர்வு தாழ்வுங்கிறதுக்கெல்லாம் இடம் இல்லாமல் ஆதாரமாக ஒரு இழையோடிக் கொண்டிருக்கிற ஒரு வாஸ்தவமான தத்துவத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் இது என்ன ஆகிடுறது விவகாரம் பண்ணி பண்ணி பண்ணி பேத புத்தி ரொம்ப உறுதியாகிடுறது ஆகையினால எப்போ பார்த்தாலும் பேதத்தை பற்றி தான் பேசுகிறாங்க அபேதத்தை பேச முடியாதுங்கிறது வேறு விஷயம் ஆனால் இப்போ பேசுகிறதுனா அபேதத்தை பற்றி தானே விசாரம் பண்ணிட்டுருக்கோம் அல்ல பேத நீ எதையும் நீ எதையும் ஒதுக்காதே எல்லாவற்றையும் நீனு புரிஞ்சுக்கோப்பாங்கிறார் இந்த உண்மையை இவர் மைத்ரேக்கு யாஜ்யவல்கியர் சொல்லி கொடுக்குறார் அதனால் என்ன சொல்கிறார்னா அன்ன இதம் பிரம்ம இதம் கத்திரம் இமே லோக்காக இமே தேவாகா இமானி பூதானி இதம் சர்வம் எதயம் ஆத்மா எல்லாம் எதெல்லாம் நம்ம விவகாரத்தில் தர்மசாஸ்திரத்தில் பேதமாக சொல்லியிருக்கோ ஏற்கனவே நமக்கு விவகாரத்தில் லௌகிகத்தில் நிறைய பேத புத்தி இருக்குது சாஸ்திரீயமான பேத புத்தி வேறே இருக்குது சாஸ்திரியமான பேத புத்தியே நம்மை பக்குவப்படுத்துவதற்காகவும் சமுதாயத்திற்கு நன்மை புரிவதற்காகவும் படுத்த படுத்தப்பட்ட பேதங்கள் சொல்லி கொடுக்கப்பட்ட பேதங்கள் ஆனால் அந்த பேதங்களெல்லாம் வாஸ்தவ பேதம் கிடையாது அத்தியாசம் மனுஷாங்கிறதே அத்தியாசம் மனுஷகாங்கிறதுல பிராமணகாங்கிறது சாஸ்திரிய அத்தியாசம் மனுஷாங்கிற அத்தியாசம் வந்து நமக்கு சாதாரணமாகவே நான் மனுஷங்கிற எண்ணம் வந்து இருக்கு இப்படி நீங்கள் கேள்வி கேட்டால் புரிஞ்சுப்படும் நான் பிரம்மமா மனிதனா நாடாரா செட்டியாரா கவுண்டரா ஐயரா கேட்டு பாருங்க இந்த கேள்விக்கு நீங்கள் வேதாந்தம் ரொம்ப நாளாக படிக்கிற போது உங்களுக்கு என்ன பதில் வரும் வேதாந்தம் படிக்கிறவங்கள பார்த்து கேட்கணும் நீங்கள் இப்படி போட்டுங்க நான் பிரம்மமா அல்லது ஜீவனா இப்படிலாம் கேள்வி நான் பிரம்மமா அல்லது ஜீவனா ஏன்னா முக்கியம் அதையும் சொல்லணும் விவகாரத்துல எல்லாம் இருக்கும் ஜீவன் அப்புறம் நான் வந்து மனிதனா நான் ஆணா நான் பெண்ணா ஒரு பாட்டே பாடிவிடலாம் பாட்டு கட் எட்டு கட்டணும்னா வந்துடுவது இது கஷ்டமே இல்லை பாட்டு வந்துடுவது ஆக நான் வந்து பிரம்மமா ஜீனா மனிதனா ஆணா பெண்ணா ஜாதி போராடுக்கு அதுவே ஒன்று இருக்கு அதெல்லாம் காணாம போயிடுது இப்போ ஜாஸ்தி இல்லை பேரளவில் இருக்கு கவர்மெண்ட் கெசட்ல இருக்கு அதனால வந்து இதெல்லாம் ஜாதி ஜாதி நீதி குல கோத்ர தூரகம் நாம ரூப விவர்ஜிதம் ஜாதி குலம் பிறப்பு இறப்பு பந்தம் முக்தி அருவுருவத்தன்மை நாமம் ஏதுமின்றி எப்பொருக்கும் எவ்விடத்தும் பிரிவர பிரிவர பிரிவர நின்று இயங்கும் ஜோதியை மா தூவெளியை இப்படிலாம் பெரியவங்க பாடி வச்சிருக்காங்க அதில் பேதம் வியாபாரிக்கம் அபேதம் பாரமார்த்திகம் இதை புரிய வைக்கிறார் மைத்ரேக்கு யாஜ்ஞவல்யர் நான் நீனு நம்மெல்லாம் பேசின் இருக்கோம் எல்லாரும் காத்தியாயினியும் சரி விடப்படாது அந்த அம்மா உட்காந்துருக்காங்க அந்த உக்காந்து அதில் காத்தியாயினியும் சரி மைத்திரியாகிய நீயும் சரி நானும் சரி நம்ம குழந்தைங்களும் சரி லோகங்களும் சரி எல்லாம் இதம் சர்வம் எதயமாத்மா அப்படி சொல்லி சங்கராச்சாரியர் சொல்கிறார் ஆத்மனா ஜாயத்தை ஆத்மன்னே லீயத்தை ஆத்மயம் சிதி காலே ஆத்மதிக்கண அகிரகணாத் ஆத்ம சர்வம் இதை வந்து வியாக்கியானக்காரர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆறாவது மந்திரம் ஸ்ரவணம் என்று சொல்லுகிறார்கள் ஆறாவது மந்திரம் ஏன்னா ஆத்மாவாரே திருஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசித்தவியான்னு இருக்கோ இல்லையோ ஆகினால் ஆறாவது மந்திரத்தை ஸ்ரவணம் என்று சொல்கிறார்கள் ஸ்ரவணத்துல என்ன தெரிஞ்சது எல்லா ஆத்மாதான் நான் தான் எல்லாம் நான் தான் எல்லாங்கிறது விவகாரத்தில் காட்டக்கூடாது நீ நானும் ஒன்று ஆணும் பெண்ணு ஒன்று யார் வேணாலும் எப்படி வேணாலும் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஒன்றும் வியவஸ்தையே கிடையாது வேதாந்தம் படித்து போய் விபரீதம் ஆயிடுத்துனா அதனால தான் ஜாக்கிரதையாக சொல்லணும் சொல்கிறாங்க பெரியவங்கள்லாம் எல்லாம் ஒன்றுங்கிறீங்களே சுவாமி ஏன் பெண்கள் ஆண்கள்னு பிரித்து பார்க்குறீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க பெண்கள் ஆண்கள்னு பிரித்து பார்க்குறீங்க இதை பார்க்குறீங்க விவகாரத்தில் எப்படி சொல்கிறீங்க பிரம்மச்சாரிகள்லாம் இங்கே உட்காரனுங்கிறீங்க அவங்களெல்லாம் உட்காரங்க யார் வேணாலும் எப்படி வேணாலும் எதேஷ்டம் விகிற விகிற எதேஷ்டம் சஞ்சர சஞ்சர அப்படி இருக்கப்படாதான்னா அப்புறம் அந்த நாய்க்கு நமக்கு என்ன பெரிய வித்தியாசம் அதனால் எல்லாம் அதுக்கெல்லாம் தர்மம் அதனால் எப்பவும் ஞாபகம் வச்சுங்கோ தர்மத்தை பற்றி பேசுகிறவோ தர்மம் தத்துவத்தை பற்றி பேசுகிறவ தத்துவம் பாவாத்வைத்தம் சதா குறியாத் கிரியாத்வைத்தம் ந கரிஹிச்சு அத்வைத ஞானம் எப்பவும் மனசில் இருக்கணும் செயலில் அத்வைதத்தை காட்டக்கூடாதுன்னே சாஸ்திரம் சொல்லிவிடுது பாவாத்வைதம் அது நிறைய பேர் பாருங்கள் சமத்துவத்தை கொண்டு வரதுக்காக சமபந்தி போஜனம் என்னெல்லாம பண்ணி பார்க்குறாங்க ஆனால் சமத்துவம் வரமாட்டேங்கிறது விஷமம் தான் ஸ்ட்ராங்காகிண்டே இருக்குது சமத்துக்கு எதிர்ப்பதம் என்ன விஷமம் நம்ம நடைமுறையில் சில இதெல்லாம் பண்ணி பார்க்குறோம் சமத்துவம் வருமானு இந்த மேலே இருக்கிற கொஞ்சம் கல்ச்சர் இருந்தால் கூட ஜாத்தியெல்லாம் போயிடும் போல் இருக்குது இந்த கீழே இருக்குது பாருங்கள் அவங்களுக்கு தான் அதுதான் அவங்களுக்கு வந்து சந்தோஷத்துக்கே ஏற்றும் துக்கத்துக்கும் அதுதான் ஏத்தும் சந்தோஷத்துக்கும் அதுதான் ஏத்தும் இல்லை அவங்க கீழே இருக்கிற ஒரு பழக்கம் இருக்க அந்த கல்ச்சர் டெவலப் ஆகலை இல்லையா படிப்போ இந்த மாதிரி இதோ பண்பாடு வராதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு பற்றுக்கூட ஜாதி தான் விடமாட்டாங்க பறையர் பள்ளர் இவங்களை அந்த மாதிரி கீழே இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப போட்டுக்கிறார் கிருஷ்ணசாமி பறையனார் நம்ம போட்டால் கோவருது சொன்னால் கோவம் ஆனால் அவங்களே போட்டுனு விட்றாங்க பறையனார் இதெல்லாம் வந்து காசு காரணத்தில் என்னெல்லாமோ நடந்துட்டுருக்குது அது என்னென்னா அங்கேயும் நமக்கு தேவை என்னென்னா அங்கேயும் பண்பாட்டை வளர்த்தா சரியாக போயிடும் பண்ண வேண்டியது என்னென்னா கீழ்மட்டத்துலேயும் பண்பாட்டை வளர்ப்பதற்கு என்ன பண்ணணும் நிறைய அதை யோசித்து தான் பண்ணாங்க இப்போ மேல்மட்டத்துலாம் கொஞ்சம் பண்பாடு வந்தாச்சுன்னா அந்த ஜாத்தியெல்லாம் சும்மா பேருக்கு தான் நாமக்கே வாஸ்தே உண்மையில் கிடையாதுங்கிறது புரிஞ்சு போயிடும் ஆனால் அது புரிஞ்சு போகணுமே புரிஞ்சு போகணுமே அப்போ அது புரிஞ்சு போகணுமே இந்த ஜாதி அபிமானம்ங்கிறது ஏன்னா ஜாத்திங்கிறது ஒரு ஏதோ விவகாரத்துக்காக வச்சாங்க ஓஹோ இது இவ்வளோ ரியல் இல்லை போல் இருக்கு சும்மா பேருக்கு தான் இருக்குது இந்த ஜாத்தியெல்லாம் அப்படிங்கிறது புரிஞ்சு போயிடுறது இல்லையா அப்போ ஜாதிக்கு முக்கியத்துவம் கிடையாது ஜாத்தியோடய முக்கியத்துவம் எவ்வளவுன்னு நமக்கு புரிஞ்சு போய்டும் அதுக்கு ஒரு அளவு இருக்குது அதுக்கு மேலே ஜாதிக்கு முக்கியத்துவம் கிடையாது அப்படிங்கிறது புரிஞ்சு போயிடுறது ஏன்னா நம்ம கொஞ்சம் கல்ச்சர் வந்துடுச்சு நமக்கு ஒரு பண்பாடு வந்ததுனால நம்ம புரிஞ்சுடுறோம் ஜாத்தியெல்லாம் பேருக்கு தான் வாஸ்தவமாக கிடையாதுங்கிறது புரிஞ்சு போயிடுறது அப்போ வந்து ஆனால் கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் இன்னும் புரியவே இல்லை ஆரம்பிக்கவே இல்லை ஏன்னா அவங்க வந்து பிறக்கிறதுலேருந்தே அந்த பேத ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்த்தின்னு இருக்காங்க ஆயினால் அங்கே போய் இதெல்லாம் டீச் பண்ணி சொல்லிக் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பேருக்கு தான்ப்பா உண்மையிலே கிடையாது யாரும் பள்ளனும் இல்லை பறையணும் இல்லை அப்படி ஒதுக்கினி ஆனால் ஒருத்தம் ஒருத்தம் ஒதுக்கினீங்கன்னா பிரச்சனை அதிகமாயிடும் பராதாத் பராதாத் பராதாத் சொல்லி அடிப்படையில் நம்ம எல்லாரும் ஒண்ணுதாங்கிறத சொல்லிக்கின்றே இருக்கணும் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்கும் இதெல்லாம் இதுதான் இதம் சர்வம் இதயமாத்மாங்கிறது நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை இப்படி புரிஞ்சுகிட்டா என்ன நோக்க நோக்க களியாட்டும் ஆடுவோமே பல்லு பாடுவோமே இந்த பேத புத்தியிலிருந்து சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பல்லு பாடுவோமே உண்மையிலே அபேதம் தான் சத்தியம்னு வேதாந்தம் விழுந்து விழுந்து சொல்றது அத்வைதாஸ்திரம் சொல்கிறது இதை மாத்திரம் மறைஞ்சிவிட்டாங்க தெரிய மாட்டேங்க ஆக இதை புரிய வைக்கிறதுக்காக மனனம் சொல்லி கொடுக்குறாரவர் ஏன்னா நான் ஆரம்பிக்கிற போது எட்டு பத்துக்கு தான் ஆரம்பித்தேன் க்ளாஸை அதனால் இன்னும் பத்து நிமிஷம் சொல்ல போகிறேன் அப்போ மந்திரத்தை அடுத்த கிளாஸில் முடிக்க முடியும் ச யா துந்துபேஹே ஹன்யமான சாஹியான் சப்தான் சக்னூயாத் கிரகணாயந்து சொல்லுவேன் நேரம் அதிகமாயின் இருக்கு இது ஒரு உதாரணம் சொல்கிறார் சங்கராச்சாரியர் மனநத்துக்காக மூணு திருஷ்டாந்தன் சொல்கிறார் ஒன்று இன்னொரு திருஷ்டாந்தம் சொல்ல போறார் இப்ப இந்த ஆத்மாவை வந்து என்ன சொல்லிவிட்டார் ஆத்மாதான் பரம பிரியமா இருக்கு வரிசையா ஒன்னொன்னா பார்த்துட்டே வாங்க ஆத்மாவில்தான் நமக்கு ரொம்ப பிரியம் இருக்கு அதனால என்ன சொல்றோம் ஆத்மாதான் ஆனந்த ஸ்வரூபம்னு சொல்லிவிட்டோம் ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம்ங்கிறத நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ஸ்ரவண மனநிதி பண்ணணும் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் பண்ணினா என்ன புரியும் அப்படின்னு கேட்டா ஆத்மா தான் எல்லாம்னு புரியும் நான் தான் எல்லாம்னு புரியும் ஆத்மனஸ்து காமாய சர்வம் பவதி ஆத்மாவா அரே திரஷ்டவிய ஸ்லோதவியோ மந்தவியோ நிதித்தியாசி ஆத்மாதான் ஆத்மாவுக்காகத்தான் எல்லாத்தையும் விரும்புறோம் ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவத்தின்னு இந்த ஆத்மாவை விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு இந்த ஆனந்த ஸ்வரூப பரமப் பிரேம ஆஸ்பதமான ஆத்மாவ விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னர் அப்படி விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டா என்னாகும் இதம் சர்வம் விதித்தம்னு சொன்னார் இதம் சர்வம் கதம் விதித்தம்னா ஆத்மாவாக விதித்தமாகிறது அங்க சொன்னார் இதம் சர்வம் விதித்தம் அஞ்சாவது மந்திரத்தில் கடைசியில கடைசி ப பதம் விஜயானேன இதம் சர்வம் விதித்தம் இதம் சர்வம் விதித்தம்ங்கிறதுக்கு விளக்கம் ஆறாவது மந்திரம் வேறாக இல்லை எனவே அனாத்மா என்றே ஒன்று கிடையாது ஆத்மா தான் ஆத்மாவில்தான் அனாத்மாலாம் அத்தியஸ்தம் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லிவிட்டார் அப்படி சொன்னவர் எப்படி அனாத்மாலாம் ஆத்மாவில் அத்தியஸ்தம் பண்ணப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டால் முரசு அறைய நான் ஒருத்தன் துந்துபி வாசிக்கிறான் துந்துபி வாசிக்கிற போது அதில் எல்லாம் வித்தியாசமான சொற்கள்லாம் வருது டட டடம் டடு டட்டம் என்னெல்லாமோ சத்தம் வருது ஆனாலும் எத்தனை சப்தம் ஒரு ஒரு தெரியும் அந்த அந்த துந்துபி வாசிக்கிற போது ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து வாசிக்கிறாங்கன்னு வச்சு அந்த இது ஜெண்டை கேரளா ஜெண்டைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து ஒருத்தர் ஒரு நாலஞ்சு பேர் ஒரே மாதிரி வாசிச்சுட்டு ஒரே பேட்டர்னில் தான் வாசிச்சுட்டு இருப்பான் ஆனால் ஒருத்தர் மாத்திரம் என்ன பண்ணுவான்னா அதுக்குள்ளே ஜாலமெல்லாம் பண்ணுவான் மாற்றி மாற்றி பண்ணுவான் ஆனால் அந்த ஜாலமெல்லாம் பண்ணுறதுக்கு இடையில் பொதுவாக ஒரு சப்தம் இருந்துகிட்டே இருக்கும் அது சங்கராச்சாரிய சொல்ற சாமானிய சப்தகா விசேஷ சப்தகாங்கிறார் சாமானிய சப்தா விசேஷ சப்தா விசேஷ சப்தம் சாமானிய சப்தத்தில் அத்தியஸ்தம் பண்ணப்பட்டிருக்கு அதனால தான் பின்னாடி எப்பவுமே ஒரு ஸ்ருதி இருக்குது பாருங்க அந்த ஸ்ருதி எப்போவும் ஒரே மாதிரி ஸ்ருத்தினாலே என்ன நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது ஸ்ருதின்னா என்னங்கன்னா சொல்லி புரிய வைக்க முடியாது நீயா புரிஞ்சுக்க வேண்டியதாக நான் சொல்லலை வித்யாருன்னு சொல்லிவிட்டார் பிரம்மஜானம் எப்படின்னா ஸ்ருதிஜானவது அப்படின்னு விட்டார் ஏன்னா சில பேருக்கு அந்த ரெண்டு தம்புரா போட்டாலும் எனக்கு என்ன எல்லா சத்தம் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு அவன் பார்வையானம் பூர்ணமாக இருக்குது ந நி Holo intercept ngày நீ pięk Tae Tommy Chase. Cler study study study study study study 어디 video committee study study study study study mala ன版 dont everyone's going to know how other people are from a섯 Geme22 shifted some of the scripture sects thereby water� prosecutor chicken chicken chicken icit할 இதுதான் நிறைய பேருக்கு அது விசேஷம் தெரியறது இல்லை அப்புறம் வந்து ஸ்ருத்திலே வந்து அது ஸ்ருத்திலே வந்து உச்சம் அது மத்தியம் எல்லாம் இருக்குது ஷட்ஜமம்னா என்ன பஞ்சமம்னா என்ன ரைவத்தம்னா என்ன காந்தாரம்னா என்ன தெய்வத்தம்னா என்ன காந்தாரம்னா என்ன நிறைய பேருக்கு அதெல்லாம் தெரியாது அப்போ இதெல்லாம் வந்து இருக்கிறதே வந்து என்னென்னா அது பாருங்க எல்லாம் உண்மையில சப்தந்தான் சப்தத்துல வேற ஸ்வரம் ஸ்வரத்துல வேற ராகம் ராகத்துக்குள்ள ஜென்ய ராகம் மேலகர்த்தா மேலகர்த்தாவில் ராகத்துல ஜன்ய ராகம் ஆனா என்னன்னா எல்லாமே பிந்துநாத கலாதி தஸ்மை ஸ்ரீகுரவே நமக என்ன சொல்லுகிறது இந்த ஸ்லோகம் மந்திரம் எப்படி துந்துபியை அடிச்சு கொண்டிருக்கிற போது பாஹ்யான் சப்தான் சக்னூயாத் கிரகணாய துந்துபேஸ்து கிரகணேன துந்துபியாதவா சப்தோ கிரகீதா அந்த ரெண்டும் நம்ம ஒரே நேரத்தில் கேட்டுட்டு தான் இருக்கோம் சாமானிய சப்தத்தையும் விசேஷ சப்தத்தையும் ஒரே நேரத்தில் கேட்குறோம் ஆனால் நம்ம கவனமெல்லாம் சாமானிய சப்தத்தில் இருக்கா விசேஷ சப்தத்தில் இருக்கான்னா விசேஷ சப்தத்தை தான் அது இருந்தாலும் ரசிக்க முடியும் இல்லை ஒரேடியாக ஸ்ருதியை மாத்திரம் போட்டுகின்றே உட்கார்ந்துருந்தாருன்னு வச்சோங்களேன் கடைசி வரைக்கும் ஸ்ருதியே போட்டுருக்காரு இப்போ ஸ்ருதியே போட்டுருக்கேன் பாட ஆரம்பிப்பா இல்லை இதுதான் சாமானிய ஜானமே போகணும் அப்போ சாமானிய சப்தத்தில் தான் விசேஷ சப்தத்தை ரசிக்க முடியும் சாமானிய சப்தம் இல்லாமல் விசேஷ சப்தம் இல்லை விசேஷ சப்தத்துக்கு ஆதாரம் சாமானிய சப்தம் அது சாமானியைத்தியம் விசேஷ சைதன்யம் விசேஷ சைத்தன்யம்ங்கிறது லொக்கேட்டட் சைத்தன்யம்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க லொக்கேட்டட் சைத்தன்யம் டிராப்டு சைத்தன்யம் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க இங்கிலீஷில் டிராப்டு சைத்தன்யம் பர்டிகுலரைஸ்டு சைத்தன்யம் இண்டிவிஜுவலைஸ்டு சைத்தன்யம் இப்படி எல்லாம் சொல்கிறாங்க அது நான் அப்படியே கேட்டதை சொல்கிறேன் எங்கள் சொன்னதை நான் அப்படியே சொல்கிறேன் இண்டிவிஜுவலைஸ்டு சைத்தன்யம் பர்டிகுலரைஸ்டு சைதன்யம் டிராப்டு சைதன்யம் அப்படின்னா என்னென்னா விக்னா விசேஷ சைதன்யம் அது வந்து இந்த சைத்தன்யம் எங்கேயும் வியாபிச்சிருந்தாலும் சிதா பாசனை தான் சிதாபாசனாக என்னென்னு பண்ண முடியாதுனால் ஏன்னா நான் வந்து ஏற்கனவே கொஞ்சம் அடிப்படையாக இருக்கிறத வச்சிருந்தால் நான் இதெல்லாம் பேசுகிறேன் சிதாபாசன் சொன்னீங்களே அதுதான் புரியல ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் நம்மளை எல்லாம் வேற வேறையாக காற்று நம்ம எல்லாருக்கும் அடிப்படையாக ஒரு செய்தன் என்ன இருக்குது வித்யா விநயசம்பே பிரே கவிஹஸ்தினி சுனிச்சை வேச்ச பண்டிதா சமதர்ஷிண இஹைவத்தைர்ஜிதர்கோஷம்ஹி நிறுத்தி சொன்னதான் எனக்கு புரியுது நஹ்ஷியேத்மூடவித் என்ன ஸ்லோக இதெல்லாம் படிக்கிறபோது கீதையை கீதையை ரசிக்க முடியும் எப்படி திருக்குறளை ரசிக்கணும்னா சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற சாஸ்திரங்கள்லாம் படித்தா ரசிக்க முடியும்னு சொல்கிறேனோ அப்படி கீதையை ரசிக்கணும்னா உபநிஷத்தை படித்தா தான் கீதையை ரசிக்க முடியும் வாருங்கூட எப்படி பெரியவங்கள நம்ம கூட்டின்னு போகிறாங்க பாருங்க இப்போ கீதை இப்போ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு துந்துப்பியா ஹாத்தஸ்யவா சப்தோ கிரகிதா பாஹ்யான் சப்தான் சக்னூயாத் கிரகணேனா என்ன யா ஒரே கட்டப்பட்டிருக்கு அப்படி இருக்கிறத கிருஷ்ணர் எவ்வளோ அழகாக ஜூஸாக புழிஞ்சு நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம எவ்வளோ அழகாக செலிப்புகிறார் அப்போ உங்களுக்கு தெரியும் பகவத்கீதையினுடைய மகிமை தெரியுமா சர்வோ பனிஷதோ காவஹ தோக்தா கோபால நந்தனஹ பார்த்தோவத் சகிஹி போக்தா துகம் கீதாமிருதம் அப்போ பகவத்கீதையோட பெருமை தெரியணும்னா உபனிஷத் படிக்கணும்னு தெரியுது அப்போ உபனிஷத் படித்தாத்தான் பகவத்கீதையோட மகிம புரியும் இவ்வளவு அழகா கிருஷ்ணர் சொல்லி கொடுத்துருக்காரே சமம் சர்வேஷு பூத்தேஷு திஷ்டம் பரமேஸ்வரம் வினஷியந்தம் வாயெல்லாம் நல்லா போட்டு வினஷியஸ்யம் யூ பசிய சர்வூதிதம் யோம் பஜத்யேகத்துவமாஸ்தமானோபி சயோகிமயி வர்த்ததே இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமெல்லாம் புரிஞ்சால் நீங்கள் ஆனந்தமாக ரசிக்கலாம் அதெல்லாம் கேட்டு கேட்டு நல்ல ஞாபகம் இருந்தால் ரொம்ப ஆனந்தமாக ரசிக்கலாம் இப்போ இந்த ஸ்லோக மந்திரத்தோட தாற்பயம் தான் விசேஷ சப்தங்களுள் சாமானிய சப்தம் அடங்கி இருக்கிறது அதுபோல வேற்றுமைகள்டத்தில் ஒற்றுமை வியாபித்திருக்கிறது எனவே மைேயி நாம் ஒற்றுமையை கவனிக்க வேண்டும் வேற்றுமைக்கு கொடுத்த முக்கியத்துவம் போதும் போதும் போதும் அப்படின்னு யாஜ்யவல் மைத்ரேயிக்கு சொல்றார் அதனால நாம அதை புரிஞ்சுன்னு என்ன பண்ணணும்னா இந்த பேதத்துக்கு கொடுக்கற தாத்பரியத்தை விடனும் விடணும் விடணும் ரியல் சந்நியாசம் என்ன தெரியுமோ ரியல் சந்யாசம் என்ன போலி சந்யாசம் ஒன்று இருக்கான்னு கேட்டுவிடாங்க ரியல் உண்மையான சந்யாசம் என்னன்னு கேட்டா ஜகத் சத்தியத்துவ புத்தி தியாகா நாமரூப சத்தியத்துவ புத்தி தியாகா பெயர் வடிவங்களுக்கு நாம் கொடுத்திருக்கிற சத்தியத்துவ புத்தியை நீக்க வேண்டும் வேணா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால் நிர்விகல்பமாதிக்கு போயிட்டா அந்த இடத்துல நாம் பிரம்மனாக இருக்கிறேங்கிற ஞானம் அங்கே மாத்திரம்தான் உணரப்படும்னு தப்பாக நினைக்கிறாங்க நெர்விகல்ப சமாதிக்கு போயிட்டா அந்த நெர்விகல்ப சமாதி இப்போ தூக்கத்துக்கு நிர்விகல்பமாதிக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க பதில் தூக்கத்தில் நான் இருக்கிறேங்கிற ஞானம் இல்லை நான் நிர்விகல்பமாதியில் நான் பிரம்மனாக இருக்கிறேங்கிற ஞானம் இருக்குங்கிறாங்க அங்கே எப்படி இருக்கும் மனசே இல்லாத இடத்துல எப்படி ஞானம் இருக்க முடியும் இருக்கவே முடியாது ஆகையினால் அவ அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து ஞான அந்த பிரம்மனை அனுபவிக்கிறதுக்கு நம்ம ஒரு அவஸ்தா விசேஷத்துக்கு போகணும் அப்படிங்கிறாங்க ஆனால் அப்படி இல்லை அத்வைதானம் எப்பவுமே இருக்குது ஆக என்னால் அங்கே போச்சுன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்ல போகிறார் மைத்ரே அவரே கொஞ்சம் இரிட்டேட் ஆக போகிறார் யாஜ்ஞல்கிறேன் சொல்கிறார் என்ன நீங்கள் சொல்கிறத பார்த்தா கன்ஃபியூஸ் பண்ணுறீங்களே அப்படிங்கிற ஹஸ்பண்ட் அவர்லயோ ஏற்கனவே கன்ஃப்யூஸ் பண்ணிங்க இப்போ ரொம்ப பண்ணுற மாதிரி தெரியும் அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் இது பண்ணி நான் ஒன்றும் கன்ஃப்யூஸ் பண்ணலை நான் சரியாக தான் சொல்கிறேன் சும்மா இருங்கிறார் கொஞ்சம் நேரத்தில் வருது வந்துடுறேன் அவ்வளோ நான் ஒன்று ஒன்று குழப்பில் சரியாகத்தான் சொல்லின்னு இருக்கேன் நீ சரியாக புரிஞ்சுக்க முதல்லங்கிறார் அமுகத்து லுங்கு பரஸ்மைபதி அமுகத்து என்னை வந்து மயக்கம் அடைய செய்கிறார் மோகம்ன பிரவீமி அலம் போறும் அப்படிங்கிறார் இப்படி கோபம் வரலாமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் மத்தியான க்ளாஸில் சொல்கிறேங்கிறார் அடுத்த க்ளாஸில் சொல்கிறேன் நானும் கோவப்படலை உனக்கு புரியறதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அதனால் இப்போ எத்தனை மந்திரம் முடிஞ்சுது ஏழு மந்திரம் முடிஞ்சிருக்கு இன்னும் எத்தனை மந்திரம் இருக்குது அஞ்சு மந்திரம் ஒரே கிளாஸில் முடிய போகிறேன் முடிச்சுடுவேன் எப்படியும் முடிச்சுடுவோம் பாப்பா ஓம் பூர் நமத்பூர் நமிதம் பூர்ணாபூர் நமுதட்சிய ய பூர்ணமேவிஷா ஹரி ஓரோ குருராத்மேதி மூதவி यो यो ओम வோமவதுவாயிணாமூர்த்தி ஹரி ओम, शांति शांति शांति ही।